அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு குடிபுறங் காத்து ஓம்பிக் குற்றம் கடிதல் வடு அன்று வேந்தன் தொழில் அரசனுடைய தொழில் குடிமக்களை பாதுகாத்து அவர்களிடத்தில் தோன்றும் குற்றங்களை எல்லாம் நீக்குதலாம் அதாவது தண்டிப்பதன் மூலம் ஒழித்தலாம் வேந்தன் தொழில் குடிபுறம் காத்து ஓம்பி குற்றம் கடிதல் குற்றம் கடிதல் வடு அன்று அது குற்றம் தோஷம் அல்லன்னு அர்த்தம் துன்பம் செய்தல் பொருளை கொள்ளுதல் கொல்லுதல் என ஒரு தண்டம் மூன்றாம் அந்த தண்டத்துக்கு தமிழில் ஒறுப்புன்னு பேர் இந்த மூன்றனுள் இந்த இடத்திற்கு பொருந்துவன துன்பம் செய்தல் பொருளை கொள்ளுதல் ஆகியவை குற்றம் கடிதல் என்று கூறியதினால் தன் கீழ் வாழ்வாரை ஒருத்தல் அறமாகாது எனப்படுவதால் வடுவாம் என்பதனை ஆட்சேபமாக்கிக் கொண்டு அது வடுவாகாது அரசனுக்கு அவரை அக்குற்றத்தினின்று நீக்கி பரிசுத்தராக்குதலும் ஜாதி தர்மம் என்பார் வடு அன்று வேந்தன் தொழில் வேந்தனுடைய தொழில் ராஜ தர்மம் என்னவென்று கேட்டால் குடிபுரம் காத்து ஜனங்களை எல்லாம் காப்பாத்தணும் அவர்கள் தர்மத்தை கடைப்பிடிக்கிற அளவுக்கு அவர்களை பாதுகாக்கணும் ஓம்பி நன்றாகவே தர்மத்தை கடைப்பிடிக்கிறவர்களை பாராட்டணும் அவர்களை என்கரேஜ் பண்ணணும் குற்றம் கடிதல் தப்பு செஞ்சா தண்டனை கொடுக்கணும் தப்பு செஞ்சா தண்டனை கொடுக்கிறதுங்கிறது ஒரு தீய செயல் நினைக்க கூடாது அது அவனை திருத்தர செயல் அத வடுவா நினைக்க கூடாது இதுதான் இந்த குரட்பாவில சொல்லப்பட்டிருக்கிறது தொழில் என்ன குடிபுறம் காத்தல் பொதுவா ஜெனரலா காப்பாத்துறது ஓம்பி ஓம்பின்னா நல்லவனை இன்னும் கொஞ்சம் உற்சாகப்படுத்தணும் குற்றம் கடிதல் தவறு செய்யறவன அவனை வந்து எப்படி சாமதான பேத தண்டத்தினால அவனை கட்டுப்படுத்தணும் இதெல்லாம் அதாவது தீயவர்களை கண்டிப்பதுங்கிறது ஒரு தவறான செயல் அல்ல ஹிம்சை இல்லை வடு இல்ல அது ராஜாவோட தர்மம் அது வடு அன்று வேந்தன் தொழில்னர் அழகான ஒரு குரட்பா தன்னாட்டு மக்களை வெளிநாட்டவர் துன்புறுத்தாமல் பாதுகாக்க வேண்டும் வளர்ச்சியில் கருத்தூன்றி போற்ற வேண்டும் மக்களை தன்னாட்டு மக்களிடையே காணப்படும் குற்றங்களை அவைகளுக்கு தக்கவாறு தண்டித்தும் காப்பது அரசனுடைய கடமை குற்றங்களை தண்டிப்பது குற்றமன்று மக்களை காப்பதற்கு எவ்வளவு உரிமை உண்டோ அதே போல தவறு செய்தவர்களை தண்டிப்பதற்கும் அரசனுக்கு முழு உரிமை உண்டு புரங்காத்து என்பதால் வெளிநாட்டு பகை வந்து தடுத்தலை குறித்தார்கள் வெளியிலிருந்து யாரும் வந்து ஜனங்களுக்கு கஷ்டம் கொடுத்துடக் கூடாது ஓம்பல்ங்கிறது வளர்ச்சியில் கருத்தூன்று இந்த நாட்டு மக்களுடைய வளர்ச்சி அதே சமய நாட்டு மக்கள் அற வாழ்க்கையை அவங்களை உற்சாகப்படுத்துறது இதெல்லாம் சொல்லு இதெல்லாம் சேர்த்துக்கலாம் குற்றம் கடிதல் உள்நாட்டில் தீயவர்களை தண்டனையால் தடுக்கிறது இந்த மூன்றும் அரசனுடைய கடமையான தொழில்கள் அக்னிதோ கரதைவ சஸ்திரபாணிர் தனாபகா க்ஷேத்திராபஹர்த்தாச்சடயத்தே ஹியாதாயின நாததாயி வதேதோஷோ ஹந்துர்ப்பவதி கஷ்டந பத்ம புராணத்தில் சிருஷ்டிகாண்டத்தில் இருக்கு பகவத்கீதையிலும் இந்த ஸ்லோகம் மேற்கோள் காட்டப்படுகிறது வீட்டுக்கு நெருப்பு வைத்தவன் அன்னத்தில் விஷம் கலந்தவன் ஆயுதம் இல்லாதபோது ஆயுதத்தை ஏந்தி கொல்ல வந்தவன் பொருளை அபகரித்தவன் பூமியை அபகரித்தவன் மனைவியை அபகரித்தவன் என்னும் இந்த ஆறு பேரும் ஆத என்று சொல்லப்படுவர் எதிர்பட்ட ஆத தாயிகளை விசாரம் கொல்லலாம் ஆத்தாயிகளை கொன்றவனுக்கு யாதொரு பாவமும் இல்லை என்று மேற்கண்ட பத்ம புராணத்திலே சிருஷ்டிகாண்டத்திலே உபதேசிக்கப்பட்டிருக்கிறது அதாவது விசாரிக்காமலேயே இவர்களை உடனே கொன்றுவிடலாம் என்பது இந்த ஸ்லோகத்தினுடைய விஷயம் இனி பதவுரை பார்க்கலாம் குடி மக்களை புறங்காத்து துன்பம் வராமல் பாதுகாத்து அல்லது புறத்தில் இருக்கின்றவர்கள் அவர்களுக்கு இடையூறு செய்யாமல் பாதுகாத்து ஓம்பி அவர்களது வாழ்க்கை வளர்ச்சிக்கு உதவி புரிந்து அறத்தை கடைபிடிப்பவர்களுக்கு உற்சாகப்படுத்தி குற்றம் தவறு செய்கின்றவர்களுக்கு அதற்குரிய கடிதல் தண்டனைகளை கொடுப்பது வேந்தன் தொழில் வேந்தனுடைய தொழில் அறம் வேந்தனுடைய தர்மம் வடுவன்று மக்களுக்கு தண்டனை கொடுப்பது குற்றமாகாது தவறுகளுக்கு தண்டனை அளிப்பது குற்றமாகாது அது நன்மையே புரியும் மக்களை துன்பம் வராமல் பாதுகாத்து அவர்களது வாழ்க்கை வளர்ச்சிக்கு உதவி புரிந்து அவர்களுடைய அறங்களை உற்சாகப்படுத்தி அவர்கள் செய்கின்ற தவறுகளுக்கு தக்க தண்டனைகளை கொடுப்பது அரசனுடைய தொழில் அறமாகும் தண்டனை தந்து மக்களை திருத்துவது அரசனுக்கு குற்றமல்ல குணமே ஆகும் தவறு செய்பவர்களை தண்டித்து துன்புறுத்துவது குற்றமல்ல என்பது கருத்து அது மட்டுமல்லாது சிறந்த குணமும் ஆகும் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் குடிபுறங் காத்து ஓம்பி குற்றம் கடிதல் வடு அன்று வேந்தன் தொழில் அனைவருக்கும் மனமார்ந்த நல் வாழ்த்துக்கள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம்